وصلي على محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فيا عباد الله اني اوصيكم نفسي اولا بتقوى الله وحذركم يوما العبوسان تنتري اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم صَنَالُوا الْبِرَّ حَتَّى تُنْفِقُوا مِمَّا تُحِبُّونَ وَمَا تُنْفِقُوا مِنْ شَيْءٍ فَإِنَّ اللَّهَ بِهِ عَلِيمٌ قَالَ النَّبِيُّ عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ يا بلال انفق ولا تخش من ذي العرش اقلالا رواه التبراني قال الشيخ الباني رحمهم الله تعالى هذا الحالة عدث صحيح أو كما قال صلى الله عليه وسلم سروة قغلوم قغلشيوم மேல்டைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் சாந்தோடும் சந்தோஷத்தோடும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு எந்த வழி அருள் நிறைந்ததாக இருந்ததோ அந்த வழிகளை எல்லாம் காட்டித்தர வந்த உத்தம தூதர் முஸ்லிமான அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய ரக்மத்தும் அருளும் உண்டாவதாக புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாவுடைய நல்ல அருமையான சகோதரிகளை பெரியார்களே அல்லா வித்தால எவை முதலில் எனக்கும் அப்பால் நான் தப்பு கொண்டு வசீகத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன் அல்லாவுடைய நல்லடியார்களே அருமையான சகோதரிகளை பெரியார்களே இந்த உலகத்துக்கு நாம் வரும் பொழுது எந்த ஒன்றையும் கொண்டு வராதவர்களாக வெறும் கையுடன் தான் இந்த உலகத்துக்கு நாம் வந்தோம் அது ஆட்சியாளராக இருக்கலாம் படித்தவர்கள வெவர்களாக இந்த உலகத்துக்கு வந்தார்கள் சொல்லுகின்றான் அவர்கள் என்னவென்று சொல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் மனிதனை அனுப்பினான் நல்ல அருமையான சகோதரர்களை பெரியார்களே இதன் பிறகு அல்லா மனிதர்களை பல்வேறு ரீதியில் பல வர்களாக இந்த உலகத்தில் சிலரை பெரும் செல்வந்தர்களாக சிலரை பெரும் பட்டதாரிகளாக சிலரை அல்லா ஆட்சி செய்யக்கூடிய மனிதர்களாக அல்லாக்கி வைத்திருக்கின்றார் நல்ல அருமையான சகோதரர்களை ஒவ்வொரு மனிதனும் அவளுக்கு என்னென்னு புறத்தில் இருந்து கொடுக்கப்பட்டதோ அந்த வைத்து அவர் எதை செய்ய வேண்டும் அந்த பணத்தின் மூலமாக அல்லா எதை விரும்புகின்ற அந்த செல்வந்தர் செய்ய வேண்டும் ஒரு ஆட்சியாளர் அந்த ஆட்சி கொடுக்கப்பட்டவர் ஆட்சியின் மூலமாக நான் இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த ஆட்சியினால் விடயத்தில் அல்லாணை கூறுகின்றார் ஆட்சியை பற்றி அறிந்திருக்கின்றோம் அந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி மிக பிரம்மாண்டமான ஆட்சி செய்தார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன அல்லா புராணி சொல்லுகின்றான் அவர்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்து அகம்பாவம் கொள்ளவில்லை கர்வம் கொள்ளவில்லை அவர்கள் இது எனக்கு சொன்ன சொல்லிட்டுக் பண்ண இந்த ஆட்சியை வைத்து நான் அல்லாவுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்கின்றேனா அல்லது நன்றி கட்ட அடியானாக இருக்கின்றேனா இதை வைத்து நான் ஆம்பாவம் கொள்கின்றேனா அல்லது அல்லாவுக்காக வேண்டி நான் பணிந்து நடக்கின்றேனா எதிர்பார்க்கிறான் என்பதை கண்ணியமானவர்களே இந்த இடத்தில் நாம் விளங்க வேண்டும் நமக்கு இன்று இந்த இடத்தில் அதிகமான செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை எப்படி செலவழிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் ஏன் செல்வ செழிப்பு என்பது ஒரு அல்லாவுடைய மனிதர்களுடைய நகரமாட்டாது அந்த இடத்தில் இருந்து நகரமாட்டாது அவர்களிடம் பணம் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த பணத்தை கூடிய வழியை பற்றி அல்லா கேட்பான் அவரு பணத்தை பற்றி கேட்கப்படும் சம்பாதித்தார் என்பதாக கேட்கப்படும் சிலந்தா அலைவர் சேகரி சொல்லிவிட்டு இந்த அதிசை முடிக்கவில்லை அடுத்ததாக சொன்னார்கள் அந்த பணத்தை அவர் எங்கு செலவழித்தார் வலி எப்படி அதே போல செலவழித்த வழி எப்படி என்பதாக கேட்கப்படும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாத வரை அந்த இடத்தில் இருந்து நகர முடியாது என்பதாக சொன்னார்கள் அருமையான செல்வந்தும் இந்த நிலம கொடுக்கப்பட்டவர்களும் அற்படை வெகுமதிகள் கொடுக்கப்பட்டவர்கள் என்ன சொல்லுவார்கள் நிச்சயமாக நாமும் செலவழிக்கத்தான் வேண்டும் அதை சொல்லுவார்கள் என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நம்முடைய முஸ்லீம்களில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் செலவழிப்பது இறை கட்டளை என்பதாக ஒவ்வொரு மூமினும் வழங்க வேண்டும் மத்திவுக்கு செலவழிப்பார்கள் மதரசாக்கு செலவழிப்பார்கள் அல்லாவுடைய பொருத்தம் எந்தெந்த வகையில் பெற முடியுமோ அந்தந்த வகையில் பணத்தை அள்ளி கொடுப்பார்கள் தனியமான அல்லாவுடைய நல்ல அருமையான பெரியார்களே ஒரு செல்பதேசத்தை செல்வ செழிப்புடன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இந்த உபதேசத்தை அப்படியே விளங்கி பயன்பெற கடமைப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹ் பெரும்பதேசம் செய்தான் அதில் செய்த முதலாவது உபதேசம் என்னவென்றால் கொல்லாதே உன்னுடைய பணத்தை அதிகாரத்தை பட்டம் பதவியை வைத்து நீ அகம்பாவம் கொள்ளாதே அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் அவருடைய பணம் பட்டம் பதவி ஆட்சி அதிகாரம் அவருடைய செல்வம் இவைகளை வைத்து அவர்கள் நடுநிலைமையாக நடக்கிறார்கள் ஆனால் சில ார்கள்ரு அதிகாரத்தை வைத்து அவருடைய பட்டம் பதவியை வைத்து கீழ் உள்ளவர்களை மிதிப்பார்கள் அவர்களை அப்படியே அடக்குவார்கள் அவருடைய பேச்சு கேட்டு நடக்கும்படி அப்படியே சொல்வார்கள் இது உலகத்தில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை சர்வசாதாரணமாக நீங்களும் கண்டுகொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் ஒரு ஆளில் அல்லாஹ் எதை சொல்லுகின்றான் அவர்களின் மூலமாக செய்த உபதேசத்தை அல்லா குறிப்பிடுகின்றான் பணம் கொடுக்கப்பட்டவர்களே செல்வம் கொடுக்கப்பட்டவர்களே நீங்கள் அகம்பாவம் கொள்ளாதீர்கள் இரண்டாவது அல்லா உனக்கு தந்த செல்வத்தை அந்த நியமத்தை அந்த பணத்தை வைத்து நீ ஆசிரத்து வீட்டை தேடிக்கொள் எவ்வளவு பெரிய உபதேசம் அல்ல என்ன சொல்லாதித்த பணம் என்று சொல்லவில்லை அல்லாஹ் தந்த செல்வத்தில் இருந்து தந்த இந்த நேமத்தை நீ நீ அப்படியே நீ அதை பயன்படுத்தி வீட்டை மாணவர்கள் உன்னுடைய பணத்தை நீ அல்லா விரும்பக்கூடிய வழியில் செலவழிக்க வேண்டும் ஒரு பகுதியை உன்னுடைய பணத்தை உன்னுடைய தேவைக்காக வேண்டி மனைவிக்காக வேண்டி குழந்தைக்காக வேண்டி உனக்கு ஒரு பங்கு இருக்கின்றது என்பதாக சொல்லி அடுத்ததாக உனக்கு எப்படி அல்ல உபகாரம் செய்திருக்கின்றனோ உபகாரம் இதே போன்ற படைப்பினங்கள் விளங்கி நீ கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லா கூறுந்தான் என்ன சொன்னிழைய அறிவினால் நான் சேகரித்த பணம் இன்று நம்முடைய முஸ்லீம்கள் சொல்லாமல் செயலினால் காட்டக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே செல்வ வளம் படைத்தவர்கள் செலவழிக்கிறார்கள் நான் எடுத்துக் கொண்டு போக போகின்றேன் வரும்போதும் பெருங்கை பிறகு இவர் பெருங்கையுடன் செல்கிறார்கள் கண்ணியமானவர்களே காலத்தில் கொடுக்கப்பட்ட பணத்தை நாம் சரிய பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அதன் பிலா ரவியல்ல அவர்களை பார்த்து அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் செலவழிப்பீராக தான தர்மம் கொடுப்பீராக நீங்கள் பயந்து கொள்ளாதீர்கள் நம்முடைய நம்முடைய பார்வைக்கு முன்னால் இந்த மச்சு கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த மச்சிக்காக வேண்டி நாம் ஒவ்வொருத்தரும் நம்முடைய பங்குகளை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏன் ஒவ்வொரு இந்த மைக் வேலை செய்கிறது இந்த காப்பாற்றில் உட்கார்ந்து பின்னாலும் என்னுடைய பணம் இருக்க வேண்டும் இது அல்லாவுடைய மாளிகை அந்த மாளிகைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய பங்கும் வரணும் நாளை மறுமைக்காக வேண்டி நாம் சேமிப்பாக அதை வைக்கின்றோம் ஏழு மனிதர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அதிர்ஷியுடைய நிழலை கொடுப்பான் அந்த ஏழு கூட்டாரில் ஒரு மனிதரை பற்றி சொன்னார்கள் மனிதர் அவர் தான தர்மம் செய்தார் கொடுத்தார் அவர் கொடுத்தது வலது கையால் கொடுத்தார் அதை மறைத்து கொடுத்தியமாக தெரியாது அப்படிப்பட்ட அரசுடைய நிழலை பெற்றுக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லா நம்ம அனைவரையும் ஆட்சியர்களாக கண்ணியமான அல்லாஹுடைய நல்லே நாம் மௌத்தாகும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சரித்திரத்தை உருவாக்கிவிட்டு கபருக்கு செல்ல வேண்டும் என்ன சொல்லுவோம் இந்த மசித் இவர் கட்டினார் இந்த மதரசா இவர் கட்டிவிட்டு சென்றார் இந்த மாதிரி மாளிகைக்கு இவருடைய காணி வப்பு செய்யப்பட்டது சரியாக பயன்படுத்த கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் கண்ணியமான அல்லாவுடைய நல்ல அருமையான சோதரிகளை பெரியார்களே தாக்கல் இந்த தான ஒவ்வொரு சாதியும் செல்வம் பலம் படைத்த ஒவ்வொரு சாதியும் அது இறை கட்டளை என்பதாக விளங்கி கொடுத்தார்கள் அவர்கள் ஒரே மஜிலிசில் இவர்கள் பத்து பேரும் அசரத்துவர்கள் என்பதாக சொன்னார்கள் அவருடைய வரலாறுகள் சொல்வதாக இருந்தால் நேரம் போதாது தர்மம் கொடுத்த எவ்ளவு சென்றும் கடுமையான கண்ணியமானவர்களே இதே போன்றுதான் இந்த சகாபாத்தருடைய வரலாறு அவர்கள் செய்த தான தர்மங்கள் எவ்வளவோ இருக்கின்றது ஒவ்வொரு சகாபாத்தரும் என்ன செலவழிப்பதை மதரசாக்கு செலவழிப்பதை விளங்கினார்கள் நல்ல அருமையான சகோதரர்களை பெரியார்களே இன்று பார்க்கின்றோம் யாரும் கோபிசு கொள்ளாதீர்கள் நம்முடைய தனவந்தர்கள் இருக்கிறார்கள் செல்வ செழிப்புடன் இருக்கிறார்கள் ஆனால் மூத்தாகும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர்கள் இருக்கும் அடுத்தவுடைய சொத்தை சுருட்டிய பயிலிருக்கும் இப்படியான பயில்களோ தான் சென்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் சாபாக்கள் இப்படிப்பட்ட பயன்களை கொண்டு செல்லவில்லை என்ன செய்தார்கள் நம்முடைய வீட்டை மாத மாளிகை மாறி கட்டுகின்றோம் என்ன வரக்கூடிய வாகனங்கள் எல்லாம் வாங்கி ஓடுகின்றோம் மிதங்கள் மதங்கள் பள்ளியை கட்டுவதற்காக செலவழியுங்கள் அப்படியே கைகளை சுருக்குகின்றோம் சொல்லுகின்றோம் சென்ற வருடம் கொடுத்தேன் இந்த வருடமும் வந்திருக்கிறார்கள் இப்படித்தான் சொல்லுகின்றோம் கண்ணியமானவர்களே இதை ஒவ்வொரு மனிதனும் விளங்கிக் கொள்ளுங்கள் அல்லாவுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய விளங்குங்கள் இது அமல் அப்படி விளங்கினால் அல்லாஹ் நம்முடைய காலிற்கு கீழால் இருந்து பார்க்க செய்வார் இதுக்கு எத்தனை சம்பவங்கள் இருக்கின்றது சம்பவங்கள் இருக்கின்றது கண்ணியமானவர்களே நாம் நாம் நன்மை நமக்கு இதைவிட மேலான அந்தத்தை நான் பெற்றுக் கொள்வேனே என்பதாக நாளை மறுமையில் கை சேதப்படக்கூடாது இந்த சம்பவத்தை சொல்லி முடிக்கின்றேன் அவருடைய காலத்தில் ஒரு மனிதருக்கு சக்கராத்துடைய வேதனை ஏற்பட்டது அந்த நேரத்தில் அந்த மனிதர் மூன்று விடயங்களை சொல்லிவிட்டு மூத்தாங்கினார் சொன்னார் காண ஜதிதா அதன் பிறகு சொன்னார் காண வைதா அதன் பிறகு சொன்னார் காண சாமிலா மூத்தாங்கிவிட்டார் சகாபாத்தலுக்கு ஆச்சரியம் மூன்று விடயங்களை இந்த மனிதர் சொன்னார் இந்த விடயங்களை சொல்லிவிட்டு மூத்தாங்கிவிட்டாரே அலைவசல்லும் அவர்களிடம் விளக்கம் கேட்கப்பட்டது அவர் இந்த மூன்று விடயத்தையும் சொன்னாரே என்ன யாரும் சூழல்லாம் செல்லலாம் அவர்கள் சொன்னார்கள் ஏழை அவருடைய வீட்டுக்கு வந்து எனக்கு ஏதாவது ஆடை தருவீராக என்று கேட்டார் அவரிடம் அந்த ஆடையை தூக்கி அவருக்கு கொடுத்தார் இந்த ஆடைக்காக வேண்டி அவருக்கு சொர்க்கத்தில் பெரும் இன்பம் தாட்டப்பட்டது அந்த இன்பத்தை பார்த்துவிட்டு அவர் சொன்னார் ஒரு புதிய ஆலையை கொடுத்திருந்தால் இதைவிட பிரமாண்டமான மிகப்பெரிய வெகுமதி கிடைத்திருக்குமே என்று சொன்னார் அதன் பிறகு அவருக்கு சுருக்கத்தில் இன்னும் ஒரு அந்தஸ்து காட்டப்பட்டது அதை பார்த்து ஒரு நாள் ஒரு ஏழை தன்னுடைய பற்றியை தீர்ப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு வந்தார் அந்த ஒருத்தாட்டப்பட்டது அவர் சொன்னார்ட்டியையும் கொடுத்திருந்த இதைவிட மிகப்பெரிய அந்தஸ்தை அடைந்திருக்கலாமே மூன்றாவது சொன்னார் ஒரு மனிதர் பாதையை கடக்க முற்பட்ட பொழுது அவருடைய கையை பிடித்துக் கொண்டு தூக்கி சென்று விட்டுவிட்டு சென்றார் அதன் மூலமாக அவருக்கு சொர்க்கத்தில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான அறுக்கொடை நியமிக்கப்பட்டது அதை பார்த்துவிட்டு கொஞ்சம் தூரமாக இருந்திருக்க கூடாதா அவரை தூக்கி சென்றது இதை விட மிக பிரமாண்டமான நினைத்தார் தலையதாவது கொடுத்தார் ரொட்டியை கொடுத்தார் அதை பாதியாவது கொடுத்தார் தூக்கி சென்றார் ஒரு குறுகிய தூரமாவது தூக்கி சென்றார் மாணவர்களே இன்று நாம் எதை செய்கின்றோம் நாம் மனிதனும் இந்த இந்த என்ன தை செய்கின்றது அந்த நேரத்தில் இவருக்கு சக்கராத்துடைய பிடி வந்து விட்டால் அவர் சொல்லுவார் கொஞ்ச நேரம் கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறார்கள் துன்யா மையத்து வந்து உலகத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டால் ஏன் செய்வதை மாத்திரம் விரும்புகின்றது அவகாசம் கேட்கலுமே தொழுவதற்காக வேண்டிய அவகாசம் அவகாசம் உலமாக்கல் தெளிவுபடுத்துகிறார்கள் இவர் செய்த உலகத்தில் செய்த சிறிய சதக்காவனுடைய பெருமதி அவருக்கு விளங்கியது அவருக்கு காட்டப்படும் நீங்கள் செய்த ஒரு ரூபாயுடைய பெருமதி எப்படி ஒரு லட்சத்துடைய பெருமதி எப்படி ஒரு கோடியுடைய பெருமதி எப்படி என்பது காட்டப்பட்டது அதனால் தான் சொல்லி கொடுத்துவிட்டுவாரியார்களே அருமையான சகோதரிகளை பெரியார்களே இதன் அடிப்படையில் செல்வம் கொடுக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனிதனும் அதே போல நடுநிலைமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் நமக்கு என்னென்ன நியமத்துக்கள் அறுக்குடைகள் தத்துடைய புறத்திலிருந்து கிடைத்தனவோ அவைகளை திருப்தியை பெற செலவழிக்காக நம்முடைய குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்த நம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்து மறை தரவையாக இந்த மத்தியை செழிப்பாக்கி மிக பிரமாண்டமான மாளிகையாக ஆக்கியாக